الحمد لله رب العالمين واعوذ بالله من الشياطين والصلاه والسلام على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين ومن تبعهم باحساني الى يوم الدين ايمان والله على اعوذ بالله من الشيطان الرجيم لاجاء نصر الله والفتح ورعيتا ما سيبذلون في سبيل الله اقواسا اصدق الحمد ربك واستغفر ابن الناس فان الله والله لن عند الله من غير طول ان الصراحه جوده عن المصير والله من بيان له قال في عند هذا المذكر بالم الله في عند ماك ما முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாம் மாற்றம் ஒரு மனிதனுக்கு எல்லா நிலைகளிலும் நடக்க வேண்டது என்பதை வழிகாட்டியிருக்கிறது ஒரு சூர்வனாக இருக்கிறவன் எப்படி நடக்க வேண்டும் ஒருவர் முதலாளியாக இருப்பவன் தொழிலாளியாக இருப்பவன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக வழிகாட்டி இருக்கிறது யார் எந்த துறையில இருந்தாலும் யார் எந்த நிலையில இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு வழிகாட்டல்களை கொடுத்திருக்கிறது இறுதிப்பகுதியை அடைந்துவிட்டான் அவன் என்ன செய்ய வேண்டும் அவன் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் ஆர்க்கும் சொல்லித்தர தவறவில்லை அவர்களுக்கும் சில வழிகாட்டல்களை அவன் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கின்றன கன்னியுக்குரியவர்களே தாதா பெரும்பாலும் மனிதர்களுக்கு அவர்களுடைய மரணத்தை திடீரென்று அனுப்பிவிடுவதில்லை பெரும்பாலும் அல்லா காலா மரணத்தை அனுப்புவதற்கு முன்னால் அவனுடைய பல தூதுகளை அனுப்பி வைக்கிறான் நோய்கள் வருகின்றன கஷ்டங்கள் வருகின்றன பலகீனத்தை அவன் உணர ஆரம்பிக்கிறான் இன்னும் பல வகையான பிரச்சனைகளுக்கு அவன் முகம் ஆரம்பிக்கிறான் இதுவெல்லாம் அல்லாஹ் வரக்கூடிய தூது அந்த தூதுகள் வரும் அவன் தனக்குள்ளே உணர ஆரம்பிக்கிறான் என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறதோ தெரியவில்லை இந்த சந்தேகம் அவருக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது நாம் பொறுத்து அவர்கள் அவர்களுடைய பதிவு செய்திருக்கிறார்கள் மனத்தில் மவுசுக்கு ரூபாயை கைப்பற்றுகிற பொறுப்பை கொடுத்த அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு அந்த பொறுப்பு பாரமாக தெரிந்தது சொன்னார்கள் இதற்கு பிறகு என்னை பற்றி பேசுகிற ஒவ்வொரு மனிதனும் தான் பேசப் போகிறார்கள் மனிதர்கள் எனக்கு ஏசுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரும் பொறுப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது அல்லாஹ்ட்டு சொன்னான் நீங்கள் அவர்களிடத்திலே செல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு நான் சில தூதுகளை அனுப்பி வைப்பேன் அவர்களுக்கு நோய்களையும் பிரச்சனைகளையும் சில காரணிகளையும் அனுப்பி வைப்பேன் மரணம் வரும் அவர்கள் அந்த மரணத்தை அந்த காரணங்களுடன் தான் இணைத்து பேசுவார்கள் உங்களை பற்றி யார் பேசுவதாக இருந்தாலும் நல்லவை தான் பேசுவார்கள் உங்களை பற்றி யாரும் குறை சொல்ல மாட்டார்கள் உங்களுக்கு ஏச மாட்டார்கள் என்று அல்லாஹு அவர்களுக்கு அறிவிக்கிறார் தன்யத்துக்குரியவர்களே அல்லாஹு மனிதனுக்கு தூதுகளை அனுப்பி வைக்கிறார் மனிதனுக்கு அடிக்கடி நோய்கள் வருகிறது திடீரென்று அவனுக்கு பயங்கரமான நோய்களுடைய அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கின்றன உடலில் விலகினம் வர ஆரம்பித்து விட்டது உடல் எல்லாம் மாற்றத்தை அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார் என்றால் இதுவெல்லாம் அல்லாஹின் புறத்தில் அவருக்கு வரக்கூடிய தூதுகள் இப்படிப்பட்ட தூதுகள் வர ஆரம்பித்து விட்டால் இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒருவன் வயோதிபத்திலேயோ அல்லது பாலிபத்திலேயோ அவன் காண ஆரம்பித்து விட்டால் அவன் செய்ய வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன இஸ்லாம் அரசு வழிகாட்டி இருக்கிறது நபிசல்லு அலேஹி வசலம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அதிலே பிரதானமான ஒன்றுதான் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட நோய்கள் வந்தாலும் ஒரு பொழுதும் அல்லாவிடத்தில் மவுத்தை மரணத்தை கேட்டுவிடக்கூடாது கேட்கவும் கூடாது யாரிடத்திலேயும் சொல்லவும் கூடாது மனசால் ஆசைப்படவும் கூடாது பிரச்சனைகள் கஷ்டங்கள் நோய்கள் என்று வரும் பொழுது சில பொழுது மனிதன் நினைக்கிறான் இப்படி கஷ்டப்படுவதை விடவும் எனக்கு மரணம் வந்து விட்டால் நல்ல நினைக்கிறான் மணி சொன்னார்கள் என்னது நகலவி உங்களில் யாரும் கஷ்டம் வந்துவிட்டதே நோய் வந்துவிட்டதை தாங்கிக் முடியவில்லை என்பதற்காக மரணத்தை கேட்டுவிட வேண்டாம் மரணத்தை ஆசைப்பட்டு வேண்டாம் தனியசு கூறியவர்களே ஏன் அப்படி தடை செய்கிறார்கள் ஏன் மரணத்தை கேட்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் ஒரு கஷ்டம் வந்து விட்டால் ஒரு பிரச்சனை நோய் வந்துவிடும் பொழுது மனிதன் நினைக்கிறான் மரணமாகிவிட்டால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிடும் இந்த நோய்கள் எனக்கு தெரியாது இந்த பிரச்சனைக்கு என்ன நடந்தது என்பதை எனக்கு தெரியாது என்னுடைய வாழ்க்கையுடைய சம்பந்தமே முடிந்துவிடும் போய்விடலாம் நிம்மதி அடைந்து விடலாம் என்று மனிதன் நினைக்கிறான் ஆனால் மௌத்தம் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவுமே மனிதனுக்கு அறிமுகமானவைகள் அல்ல அதை அவன் இன்னும் எப்படி என்றே பார்த்ததில்லை தான் நினைக்கிறான் இந்த கஷ்டத்துக்கு பாரமாக போய்விட்டால் நல்லமை என்று போகிற இடத்திலே பிரச்சினையாகிவிட்டால் என்ன செய்வது அங்கிருக்க கூடிய வேதனைகளும் அங்கிருக்க கூடிய கஷ்டங்களும் இங்கு வரக்கூடிய நோய்களையும் கஷ்டங்களையும் போன்றதல்ல இதைவிடவும் மகா பயங்கரமானது போய் மாற்றிக்கொண்டால் திரும்பி வந்துவிடவே முடியாது அப்படிப்பட்ட ஒன்றுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதனால் சொன்னார்கள் கஷ்டங்களுக்கு பயந்து மரணத்தை கேட்டு அது உங்களுக்கு தெரியாத பிரச்சனை அது பிரச்சனையாக அமைந்து மீண்டும் ஒரு உலகத்துக்கு வந்து முடியாது சொன்னார்கள் கேட்டுவிட வேண்டாம் எந்த கஷ்டம் வந்தாலும் மரணத்தை கேட்டுவிடக் நிர்பந்தமாக அப்படியே கேட்க வேண்டும் என்றிருந்தால் இப்படி துவா கேளுங்கள் யா அல்வா எனக்கு வாழ்வது நலவாக இருந்தால் என்னை வாழ வைப்பாயாக இல்லை நான் மரணிப்பது எனக்கு நலவாக இருந்தால் என்னை மரணிக்க செய்து விடுவாயாக மரணத்தை யாரும் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை முடிய போகிறது என்பதை உணர ஆரம்பித்தால் இஸ்லாத்தில் நான் வபாத்தாக வேண்டும் மவுசி இஸ்லாத்தில் வர வேண்டும் என்ற கவலை அதிகமாக வர ஆரம்பித்து விட வேண்டும் அம்மா தாலா மவுலாத்துடைய மவுத் என்பது இது ஒரு மனிதனுடைய அடைந்து கொள்ள முடியுமான ஒன்றல்ல எனக்கு இஸ்லாத்துடைய மவுத்து வருமா இல்லையா என்பதை அந்த வரைக்கும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒன்றுதான் இஸ்லாத்துடைய மரணம் என்பது நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அல்லாவிடத்திலே கடைசி காலங்களில் இஸ்லாத்துடைய மரணத்தை கேட்க வேண்டும் செய்த தன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை கடந்து பலவிதமான கஷ்டங்களை கடந்து நல்ல நிலைக்கு வந்து சேர்ந்து நீண்ட காலம் செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்ததற்கு பிறகு தன்னுடைய கடைசி காலம் வருகிறது அப்பொழுது அவர்கள் சொல்கிறது இருந்து கொண்டு கேட்டது ஆவை அல்லாஹூ தாலா சொல்லி ல்லும்ரணத்தை தருவாயாக நல்லவர்களோடைய சேர்த்து வைப்பாயாக கேவலப்படாத நிலையிலே மரணத்தை தருவாயாக சோதனைக்குள்ளாக்கப்படாத நிலையிலே எனக்கு மரணத்தை தருவாயாக என்று கண்ணியத்துக்குரியவர்களே எல்லா காலங்களிலும் கேட்க வேண்டிய ஒன்றாக இருந்தாலும் கூட வாழ்க்கையின் கடைசி பகுதியை அடைந்து விட்டால் பிரதானமாக கேட்கப்பட வேண்டிய ஒன்று அடுத்து அல்லஹாவின் மீது உள்ள அதிகரித்துக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு ஒரு எப்பொழுதும் அல்லாஹுடைய பயம் இருக்கிறது அல்லாஹ் மீது நல்லெண்ணம் இருக்கிறது அல்லாவுடைய பயம் என்றால் அல்லா என்னை வேதனை செய்து விடுவானோ நான் இவ்வளவு என்ற எதிர்பார்ப்பும் என்ற ஆவலும் என்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது நல்ல எண்ணம் இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியை அவன் அடைந்து விட்டால் அவனுக்கு இருக்கிற பயத்தை விடவும் அல்லாவின் மீது இருக்கிற நல்லெண்ணம் அதிகரித்து விட வேண்டும் அந்த நேரத்தில் பயத்தை விடவும் கூடுதலாக அல்லாவுடைய அன்பையும் தான் கூடுதலாக நினைக்க வேண்டும் தன்னுடைய மூன்று நாட்களுக்கு முன்னால் ஒரு ஹதீசை சொன்னார்கள் உங்களில் யாரும் மரணமாகும் பொழுது அல்லாவின் மீது நல்லெண்ணம் இல்லாமல் மரணித்து விட வேண்டாம் மரணிக்கிற நேரத்திலே நல்லெண்ணம் அல்லா எண்ணெய் மன்னிப்பான் என்ற அந்த எதிர்பார்ப்பும் நல்ல எண்ணமும் கூடுதலாக இருக்க வேண்டும் கன்னியாசுபுரி அவர்களே எல்லா காலங்களிலும் பயமும் இருக்கிறது எதிர்பார்ப்பும் இருக்கிறது நல்லெண்ணம் இருக்கிறது ஆனால் மரணம் நெருங்கிவிட்டால் நல்ல எண்ணம் அல்லாயின் மீது எதிர்பார்ப்புகள் இதை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் நான் சொல்லக்கூடிய இந்த விடயங்கள் நமக்கு எப்பொழுதும் நினைவிருக்க வேண்டும் இவற்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அடையும் பொழுது இதையெல்லாம் யாரும் பெரும்பாலும் இருப்பதில்லை உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற திட்டம் அவனுக்குள்ள இருக்க வேண்டும் அல்ல அவனுடைய அனைத்துக்கும் மேலாக இருந்தாலும் ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியை கூடிய வரைக்கும் அவன் செய்ய வேண்டும் கன்னியவர்களே அடுத்து வெளிப்படையான சில ஏற்பாடுகள் இருக்கின்றன ஒரு மனிதன் அடைந்து விட்டால் அவற்றை நிறைவேற்றுவதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் கடன்கள் கடன்கள் உலகத்தில் கடன்கள் இருந்தால் மன்னிக்கப்படமாட்ட கடன்கள் கொடுக்க வேண்டியிருந்தால் அந்த கடன்களை கொடுத்து முடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட வேண்டும் கடன்கள் என்று வரும் பொழுது மட்டுமல்ல ம நாம் மரணமாகும் பொழுது பொறுப்பிலே இருந்து அவருக்கு போய் சேரவில்லையானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சியாமத்துடைய நாளில் அந்த பொருளை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டி வரும் எந்த பொருள்களும் இல்லாத அந்த நாளில் நாம் இப்படி அந்த அம்மானுதத்தை திருப்பி கொடுக்க போகிறோம் எங்களிடத்திலே அமானதங்கள் இருந்தால் அவற்றை ஒப்படைத்து விட வேண்டும் எங்களுடைய பயில்ஸ்களை சுத்தமாக்கி விட வேண்டும் நாங்கள் மரணித்து விட்டால் பற்றி யாரும் தப்பாக நினைப்பதற்குரிய ஒரு எழுத்து கூட எங்களிடத்திலே இருக்கக்கூடாது நாங்கள் மரணித்து மக்களுக்கிடையிலே சண்டையையும் பிரச்சனையையும் மேற்படுத்தக்கூடிய ஒரு தாள் கூட எழுத்து கூட எங்களிடத்தில் இருக்கக்கூடாது வெளிப்படையாக செய்ய முடியவர்களை செய்துவிட வேண்டும் குடும்பங்களிலே பகை இருக்கலாம் அயல் வீட்டுக்காரர்களுடன் சண்டைகள் சக்கரவுகள் ஏற்பட்ட காரணத்தினால் பகைகள் உண்டாகி இருக்கலாம் இப்படி இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாவிடத்திலே சண்டனை கூடியவராக மாறிவிடலாம் ஆகவே அவற்றை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அந்த மன்னிப்பு கேட்க வேண்டிய மன்னிப்புகளை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை சுத்தமாக்கொள்ள வேண்டும் ஆகுவது என்பது மரணம் அடையும் பொழுது சில பொருள் அவன் குற்றம் உள்ளவனாக இருப்பான் ஆனால் அவனுடைய குடும்பம் அவனை சூழ இருக்கிற அயல் வீட்டுக்காரர்கள் எல்லோருமே சொல்வார்கள் நல்ல மனிதனாக இருந்தார் நல்ல மனிதன் நல்ல மனிதர் என்று எல்லோருமே பேசிக் கொள்வார்கள் இந்த மனிதனுடைய விஷயத்தில் அல்லாவு தாலா மலக் விஷயத்தில் என்னுடைய மற்ற அடியார்கள் சொல்கிற சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவை நல்லவனாகவே நீங்கள் ஆக்கிவிடுங்கள் என்று அல்லஹ் தாளா மலக்கும் அதற்கு சொல்வான் என்பதாக சில விவாதத்துக்குள்ள வந்திருக்கிற கன்னியத்துக்குரியவர்களே நாங்கள் சென்றால் எங்களை சூழ இருக்க எங்களுக்காக வேண்டும் நல்ல மனிதர் நல்ல மனிதர் என்று சொல்கிற விதத்திலே எங்களை நாங்கள் அமைத்துக் கொள்வோம் என்று பெரும் பாக்கியமாக இருக்கிறது ஆகவே எல்லா காலங்களிலும் இது செய்ய வேண்டிய ஒன்றாக இருந்தாலும் நான் செல்ல போகிறேன் என்று வரும்பொழுது இதிலே கூடுதலான கவனத்தை நாங்கள் செலுத்த தவறிவிடக் கூடாது மறந்துவிடக்கூடாது அடுத்து பாவங்கள் இருந்து தூரமாக வாழ்க்கையில் இருந்தால் இந்த தூதுகள் வருவதெல்லாம் என்றால் மனிதனை நிறுத்தி கொள்ளும் போதும் முடிவடைகிறது என்பதற்குத்தான் இந்த தூதுகள் வருகின்றன அந்த தூதுகளை பார்க்கும் பொழுது மனிதன் பாவங்கள் இருந்து ஒதுங்கிவிட வேண்டும் இதற்கு பின்னால் பாவங்கள் செய்யக்கூடாது என்னுடைய நன்மைகள் இதை நான் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் கவலை அவனுக்குள்ளே வந்துட வேண்டும் அவனுக்கு கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் ஒரு மனிதன் விமானத்திலே ஒரு பயணம் செய்கிறான் என்றால் விமானத்துக்கு ஏற செல்லும் பொழுது சில பொழுது அவனுக்கு குடும்ப கவலை இருக்கலாம் விட்டு போகிற குழந்தைகளை பற்றி கவலை இருக்கலாம் ஆனால் அந்த விமானம் புறப்பட்டு அது இறங்குகிற நேரம் நெருங்கும் பொழுது இன்னும் அரை மணி நேரத்தில் ஒரு புதிய நாட்டிலே விமானம் போய் இறங்க போகிறது என்றால் இவனுக்கு அந்த சிந்தனை அதிகரித்து விடுகிறது எடுப்பாங்களா என்னுடைய இப்பொழுது யார் வந்திருப்பாங்க யார் எப்படி பெரிய போறது என்ற கவலைகள் அவனுக்கு வர ஆரம்பித்து விடுகிறது இதே போல ஒரு மனிதனுக்கு என்ன கவலைகள் இருந்தாலும் போகிற காலங்கள் நெருங்க நெருங்க நெருங்க அவனுக்குள்ளே அதிகரிக்கே தன்னில் ஈடுபட்டுப்பது என்பதை அல்லா பாதுகாக்க வேண்டும் ஒரு பெரும் துப்பாக்கிய நிலைக்கு கொண்டு போய் மனிதனை சேர்த்து விடும் இதோ இன்று நாளை அல்லது அடுத்த வாரம் அடுத்த மாதம் வாழ்க்கை முடிய போகிறது இப்பொழுதும் இவர் செய்தி வாசித்துக்கொண்டிருக்கிறார் செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறார் உலகத்துடைய நடப்புகளை தெரிந்து கொண்டிருக்கிறார் வாசித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் கண்ணியத்துக்குரிய எப்படி விட முடியும் குடும்பங்கள் இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை கூட சிலருக்கு செய்து கொடுக்கிறார்கள் உங்களுக்கு தனியை இருக்க முடியல அதனால இதை பார்த்து பார்த்து இரு கன்னியத்துக்குரியவர்களை அல்லா பாதுகாக்க வேண்டும் கடைசி காலங்களில் பாவங்களை விட்டு தூரமாக வேண்டும் வீணானவர்களை விட்டு தூரமாக வேண்டும் அதிகமாக எங்களுடைய கவனங்களும் கவலைகளும் ஆதரத்தை விட்டால் இப்பொழுது நாங்கள் அவற்றை கூடுதலாக அவற்றில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட வேண்டும் அடுத்தது கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் உலகத்தை விட்டு போன பின்னால் நமக்கு நடக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டிய சில கருமங்கள் இருந்தால் அவற்றை நாங்கள் எழுதி வைத்து விட வேண்டும் சொல்கிறார்கள் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வசியத் எழுதி வைக்கப்படாமல் அவனுடைய மூன்று நாட்களை மூன்று இரவுகளை கழிப்பது அவனுக்கு ஹலாக மாட்டாது என்று சொல்கிறார்கள் சில விடயங்கள் இருக்கின்றன அது சாதாரணமாக எல்லோருக்கும் இருக்கிற விடயங்கள் நான் தான் இருந்தால் என்னுடைய ஜனாதாவை குளிப்பாட்டுவர் யார் இதை தெரிவு செய்கிற அந்த ஒரு சந்தர்ப்பத்தை மரணிக்கிற அந்த மனிதனுக்கும் மார்க்கம் கொடுத்திருக்கிறது நீங்கள் விரும்பினால் உங்களை எழுதி வைத்து விட்டு போகலாம் எத்தனையோ சஹாபாக்களுடைய சரத்திரங்கள் வாழ்க்கையை வாசித்து பார்த்தால் தன்னை யார் குளிப்பாட்ட வேண்டும் என்பதை ஒன்றோ சொல்லி வைத்திருந்தார்கள் அல்லது எழுதி வைத்திருந்தார்கள் யாரை அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் தன்னுடைய வசியத்தில் இப்படி எழுதியிருந்தார்கள் நான் மூத்தாகிவிட்டால் என்னுடைய ஜனாதாவை ஒரு குறிப்பிட்ட ஹதீசுகளை படித்த ஒரு நல்ல மனிதருடைய பெயரை சொல்லி இருந்தார்கள் இவர்தான் என்னுடைய ஜனாதாவை குளிப்பாட்ட வேண்டும் அந்த நேரத்தில் அவர் ஊரிலே இல்லை என்றிருந்தால் என்னை குளிப்பாட்டுகிறவர்கள் என்னை குளிப்பாட்டுவதற்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட கிதாபை சொன்னார்கள் இந்த புத்தகத்தை வாசித்து அதிலுள்ள ஹதீஸ்கள் அதிலுள்ள சட்டங்களின் படி என்னை குளிப்பாட்ட வேண்டும் என்று எழுதி வைத்திருந்தார்கள் தனியத்துக்குரிய சகோதரர்களே எப்படி அவர்கள் வாழ்க்கையிலே சுண்ணாக்களை கடைபிடித்துவது போல மவுட்டானதற்கு பின்னாலும் சுண்ணத்தான முறையிலே என்னுடைய எல்லா காரியங்களும் நடக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு கவலை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்னுடைய ஜனாதாவை யார் தொழில்விக்க வேண்டும் வாசியாக இருந்தது யார் அவர்கள் விட்டு எழுதி வைத்திருந்தார்கள் எல்லாருக்கும் உள்ளது தொழுகை என்பது அல்லாவிட்டால் அவர் முஸ்லீமுக்கு கொடுக்கிற ஒரு பெரும் பரிசுதான் அவனுடைய மரணத்துக்கு பின்னால் அவனுக்கு செய்யப்படக்கூடிய அந்த தொழுகையும் துவாவும் தொழுகையிலே செய்யப்படக்கூடிய அந்த து இது ஒரு பெரும் பரிசு இந்த தொழுகையை யார் யார் தொழுவிக்க வேண்டும் என்னை பற்றிய கவலை மனசுல இருக்கிறவர் யார் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறார்கள் ஜனாதா வைக்கப்பட்டதற்கு பின்னால்தான் யார் தொழுவிக்க போறது என்பதை முடிவு செய்கிறார்கள் என்றால் தனியத்துக்குரிய சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையுடைய விஷயத்தில் நாங்கள் எவ்வளவு கவனம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை தான் இது உணர்த்துகிறது ஜனாதாவை தொழுவிப்பது யார் இருக்கும் பொழுது எனக்கு பக்கத்தில் யார் அமர்ந்து இருக்க வேண்டும் இதை கூட மனிதனுக்கு எழுதி வைக்கலாம் அல்லது குடும்பத்திடத்திலே குறிப்பிட்ட ஒருவரிடத்திலேயோ பல இடத்திலேயோ சொல்லி வைக்கலாம் சிலருடைய ரூபாய் மற்றவர்களுடைய ரூபலை விடவும் சக்தி கூடுதலாக இருக்கிறது எல்லா ரூகளும் சமமானதல்ல சிலருக்கு பக்கத்திலே அமர்ந்து விட்டாலே போதும் நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் சிலருக்கு பக்கத்தில் இருந்தாலே வரும் அது அவர்களுக்கு நமக்கு மன எரிச்சலை அது உண்டாக்கும் அது அவர்களுடைய ரூகில இருக்கிற தன்மை கண்ணியத்துக்குரியவர்களே நம்முடைய கடைசி நேரம் என்பதை நாம் சந்தோஷமாக களிமா சொல்லிக் கொண்டு போக வேண்டிய நேரம் இந்த நேரத்திலே போய் நமக்கு கோபத்தை தருகிற ஒருவர் பக்கத்திலே அமர்ந்து விட்டால் சில பொழுது நமக்கு கோபம் வரலாம் அந்த கோபம் நமக்கு தடையாக ஆகிவிடலாம் ஆகவேதான் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது பக்கத்தில் இருந்து ல இலாஹா என்ற களிமாவை திரும்ப திரும்ப ஒருவர் ஓத வேண்டும் அப்படி ஓடுகிறவர் ஒரு பொழுதும் களிமா என்று சொல்லி அவருக்கு அழுத்தம் கொடுக்க கூடாது ஏன் அழுத்தம் கொடுக்க கூடாது என்றால் சில பொழுது அவருக்கு கோபம் வந்து கோபத்திலே குஃபருடைய வார்த்தைகள் வந்து விடலாம் என்ற காரணத்தினால் தான் அந்த தடையை சொல்லுகிறார்கள் கண்ணியத்து கூடியவர்களே அந்த நேரம் கோபம் வரக்கூடாத நேரம் கோபம் வருகிற ஒருவர் உட்கார்ந்து விட்டால் நாம் என்ன செய்வது அந்த நேரத்தில் யார் எனக்கு பக்கத்திலே உட்கார வேண்டும் இதை கூட நாங்கள் கொடுக்கல் வாங்கல் இருக்கும் நாங்கள் பலருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறோம் அமான இருக்கின்றன அவற்றை பற்றி ஒரு துண்டிலாவது எழுதி வைக்க வேண்டும் இன்னாருடைய இருக்கிறது இந்த புத்தகம் இன்னாருக்குரியது ஒரு தாழ்ந்து எழுதி வச்சிட்டால் போதும் அது நாம் மன்னிக்கப்படுவதற்கு அல்லது நம்முடைய அமானிலம் சரியாக நிறைவேற்றப்படுவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் ஒரு நூறு ரூபாய் இன்னாருக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது இத்தனை ஆயிரம் ரூபாய்கள் இருந்தால் நாங்கள் எழுதி வைத்து விட வேண்டும் அதே மாதிரி குழந்தைகள் மனைவி விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் சில ஆசைகளை மனசுக்குள்ளே வைத்திருக்கிறோம் இவர்கள் இப்படி இருக்க இந்த ஆசைகளை நாங்கள் எழுத்தில் எழுதி வைக்க வேண்டும் எனக்கு பின்னால் என்னுடைய மனைவி இப்படி நடக்க வேண்டும் என்னுடைய குழந்தைகள் எனக்கு பின்னால் அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் நாம் எழுதிவிட்டு போய்விடுவோம் சிலபொழுது நாம் போய் போயிருக்கிற அந்த கொஞ்சம் எழுத்துக்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு பல வருஷங்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும் அதை பார்த்து பார்த்து பாப்பா எங்களுக்கு வசிய செய்திருக்கிறாங்க என்ற காரணத்தினால குழந்தைகள் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக இருப்பாங்க எழுதி வச்சிட்டு போயிருக்கிறாங்க என்ற காரணத்தினால அவர்கள் சண்டை பிடிக்காமல் இருப்பார்கள் அவர்கள் ஒவ்வொரு உதவியாக இருப்பார்கள் அவர்களுக்கு இடையில விட்டு கொழுப்பு செய்வாங்க வேற எதுவும் காரணம் இல்ல வாப்பா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க எனக்கு பின்னால தொலைவேலும் தொழுகையில கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்று தகப்பன் எழுதியிருக்கிறார் தாய் எழுதியிருக்கிறார் என்பதற்காக சில குழந்தையிலேத்துகளிலே தொலகையிலே கவனம் செலுத்தப் போகிறார்கள் நம்முடைய பின்னாலும் அவர்களுக்கு வழிகாட்டி வழி நடத்தி கொண்டிருக்கும் இரண்டு விடயங்களை நாங்கள் இதில் எழுதுவதாக இருந்தால் எழுதும் இரண்டு விடயங்களை நாங்கள் கவனத்தில் ஒன்று உலகத்திலே நாங்கள் முக்கியமான விடயங்களை எழுதும் பொழுது சட்டபூர்வமாக இருக்க வேண்டும் என்பதற்காக துறை சார்ந்தவர்களை நாங்கள் நாடுகிறோம் லோயர்களை நாடி செல்கிறோம் சட்டபூர்வமான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் அதை எழுத வேண்டும் என்பதற்காக ஆனால் இந்த வசியத்தை பொறுத்தவரையில் சட்டபூர்வமான வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நமக்கு தெரிந்த வார்த்தையிலே நமக்கு தெரிந்த விதத்திலே அதை எழுதி வைத்து போதுமானது சட்டபூர்வமாக தான் அது எழுதப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அடுத்து நாம் எழுதி வைக்கிறவைகள் நம்முடைய வசியத்துக்கள் யாருக்கும் தெரியக்கூடாத அவசியமாக இருக்க வேண்டும் என்பதும் இல்லை அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அதை பற்றி எந்த குற்றமும் இல்லை நாமே என்பதில்லை நம்முடைய மனைவியுடைய கையால் எழுத வைக்கலாம் நம்முடைய குழந்தை மகனுடைய கையால் மகளுடைய கையால் எழுத வைக்கலாம் ஒரு நன்றை சொல்லி எழுதி வைக்கலாம் யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அதை பற்றி எந்த தவறும் கிடையாது கன்னியத்துக்குரிய சகோதரர்களே எழுதி வைத்து ஒரு இரவு கூட எழுதி வைக்கப்படாமல் கழிந்ததில்லை என்று சொல்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே குறைந்தபட்சமாக அடிப்படையான குளிப்பாட்டுவது துளவிப்பது இது போன்ற விடயங்களையாவது நாங்கள் எழுதி வைக்க வேண்டும் குழந்தைகளுக்குரிய சில வழிகாட்டல்களை நாங்கள் சுருக்கமாக தொழுகையில் நீங்கள் பக்குவமாக இருந்து கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு இதுபோன்ற விஷயங்களை அந்த வசியத்துக்களிலே நாங்கள் எழுதி வைக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டிய தேவை அதை தாராளமாக மாற்றிக் கொள்ளலாம் கண்ணியத்துக்குரியவர்களே வசியத்துடைய விஷயத்தில் எல்லா காலங்களிலும் நாங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இருந்தாலும் கூட வாழ்க்கை முடிய போகிறது என்பதற்கான தூதுகள் வர ஆரம்பித்து விட்டால் கூடுதல் கவனம் இதிலே நாங்கள் செலுத்த வேண்டும் அத்துடன் சில வழிகாட்டு வருவது என்பது அவனுக்கு ஒரு பெரும் பாத்தியம் ஷஹீதாக கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பெரும் பந்தத்தை வைத்திருக்கிறான் சொன்னார்கள் அல்லாஹூ தாலாவிடத்திலே யார் பல்வேறு மரணத்தை உண்மையான உள்ளத்துடன் அல்லாவிடத்திலே கேட்கிறார்களோது அல்லா அவரை கொண்டு போய் சேர்த்து விடுவார் ஆனால் அவருக்கு மரணம் வந்தது படுக்கையில தான் அப்படி இருந்தாலும் சரி மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிற உண்மையான ஆசையை அல்லாஹ் பார்த்து அதை கேட்ட விதத்திலே அந்த கூலியை கொடுக்கிறான் நாம் கேட்டு விட்டோம் என்பதற்காக நம்முடைய மரணம் மாற்றப்படுவதில்லை நம்முடைய மரணம் எப்படி வரும் என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் கேட்டுவிட்டோம் என்பதனால் அதில் மாற்றம் வர ஆனாலும் உண்மையான உள்ளத்துடன் கேட்கிறோமா என்பதை பார்த்து அல்லாஹு அதற்குரிய கூலியை கொடுக்கிறார் நமக்கு வாழ்க்கை முடிய போகிறது என்று வந்துவிட்டால் இந்த துவாவை நாங்கள் அதிகமாக கேட்கவேன் யால் தான் எனக்கு ஷஹாதத்துடைய மௌத்தை தருவாய் அடுத்தது கடைசி காலங்களில் என்ற விக்கிரை மிக அதிகமாக ஓத ஆரம்பித்து விட வேண்டும் எல்லா காலையும் ஓடுகிறோம் ஆனால் கடைசி காலங்களில் மிக அதிகமாக ஓத வேண்டிய சில விக்கள் இருக்கின்றன அதிலே ஒன்றுதான் என்ற களிமா உடையவர்களாகவே மாறிவிடுகிறார்களோ அவர்கள் மரணிக்கும் பொழுது கனிமையை உணரமாட்டார்கள் கூட ஒரு கூட்டம் இருக்கிறது போல உணர்வார்கள் பயணம் போகும் பொழுது தனிமையில் போவது என்றால் கவலை அதிகமாக இருக்கும் கூட பலரும் இருக்கிறார்கள் என்றால் அவனுக்கு கவலை இருக்காது ஒரு வகையான சந்தோஷம் இருக்கும் ஆறுகள் இருக்கும் சொன்னார்கள் மவுத்து நேரத்திலே தனிமையுடைய உணர்வு இருக்க மாட்டாது கபுரிலே அவருக்கு வெறிச்சி தனிமையை அவர் உணர மாட்டார் ஆகவே அதிகமாக இந்த கனிமாவை ஆரம்பித்து விட வேண்டும் அடுத்து கண்ணியத்துக்குரியவர்களே நம்பி சங்கு செல்லம் அவர்கள் குவா கேட்டிருக்கிறார்கள் இந்த மாதிரான துவாக்களை அதிகமாக கேட்க வேண்டும் அதே மாதிரி புறான் நமக்கு ஒரு துவாவை சொல்லி தருகிறது நபி தண்ணாஹு அலஹி வசல்ல வபாட்டு வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்னாலேயே அல்லாஹு காலா அவர்களுக்கு மரண செய்தியை அனுப்பிவிட்டான் அவர்கள் கண்ணீர் வடித்து வடித்து அழுகிறார்கள் சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த சூறாவது அழுகிறதுக்கு அப்படி என்ன இருக்கிறது ஏன் அழுகிறாங்க அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சூறாவை ஓதி பாருங்கள் அல்லாஹூட்டானா உதவிட்டால் உங்களுக்கு வெற்றி வந்து விட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக நீங்கள் பார்த்தால் உங்களுடைய பெயரை துரி செய்து நீங்கள் தஸ்மீ செய்ங்கள் அவனை புகழுங்கள் அல்லாவிடத்தில் அதிகமாக நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் சொல்கிறார்கள் இந்த சூறா இறங்கியதற்கு பிறகு நபி அவர்களை நான் பார்த்தேன் எப்பொழுதும் ஒரு துவாவை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் இந்த துவா தான் நபி அவர்கள் கடைசி காலங்களில் மிக அதிகமாக ஓதினார்கள் அந்த சூராவுடைய கடைசியிலே அல்லாவை தஸ்மீ செய்யுங்கள் அல்லாவை புகழுங்கள் அல்லாவிடத்திலே செய்யுங்கள் என்று வந்திருக்கிறது இந்த மூன்று மடங்கிய ஒரு துவா தான் அல்லாஹும் இந்த துவாவைனார்கள் நமக்கு படித்து தருகிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி அடையாளங்களை நீங்கள் பார்த்து விட்டால் அல்லாஹ் புறத்திலிருந்து மரண தூங்கிகள் உங்களுக்கு வர ஆரம்பித்து விட்டால் ஒவ்வொருவரும் அதிகமாக சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான் என்று நமக்கு அவர்களுடைய நாங்கள் பாடமிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் கடைசி காலங்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கூட்டியே ஞாபகம் வைக்க வேண்டும் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு நீண்ட பயணம் போவதாக இருந்தால் பல நாட்களுக்கு முன்னாலே நாங்கள் எழுதி வைக்கிறோம் சிலர் எழுதி வைப்பார்கள் போவதற்கு முன்னால என்னது செய்ய வேணும் என்னது செய்ய வேணும் பேச வேண்டும் என்ற பலவிதமான விஷயங்களை அவர் எழுதி வைத்து ஒன்றொன்றாக முடித்து விட்டு செல்கிறார் இந்த பயணம் என்பது நீண்ட பயணம் அல்ல முடிவே இல்லாத பயணம் நாங்கள் செய்யக்கூடிய பயணம் நாம் எழுதி வைத்துக் வேண்டும் கடைசியில் நான் இப்படி செய்ய வேணும் செய்ய வேண்டியிருக்கிறது இன்னும் செய்ய வேண்டியிருக்கிறது அடையாளங்கள் வர ஆரம்பித்து விட்டால் நாங்கள் அதிலே அவசரப்படுத்த வேண்டும் செய்தியபிராதி அல்லாஹ் ஆனவர்கள் கடைசி காலங்களில் மிக அதிகமாக ஒரு கேட்டது பகுதியை அமல்களில் சிறந்த அமலாக என்னுடைய கடைசி அமலை ஆக்கி வைப்பாயாக என்னுடைய வாழ்நாளில் சிறந்த நாளாக உன்னை சந்திக்கிற மௌத்துடைய நாளை ஆக்கி வைப்பாயாக என்று கேட்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான துவாக்களை நாங்கள் அதிகமாக கேட்க வேண்டும் கடைசி நாளில் நாங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றன கண்ணியத்துக்குரியவர்களே எங்களுடைய கடைசி நாள் இப்படி அமைய வேண்டும் ஒரு ஹதீசில் வந்திருக்கிறது அகமதுல வரக்கூடிய ஹதீஸ் கண்ணியத்துக்குரியவர்களே மௌத்தாக வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது தொழுகையில சுதூத் மரணித்தால் ஒரு பெரும்பாக்கியம் ஆசை எல்லாருக்கும் இருக்கிறது ஆனால் பலருக்கும் மரணம் படுக்கையிலேயே வந்துவிடுகிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல சிலருக்கு கிடைக்கிறது விவாதத்தில் மரணிப்பது என்பது ஒரு பெரும் பாக்கியம் நல்ல மரணத்துக்கு குலமாக்கல் சில அடையாளங்கள் சொல்கிறார்கள் ஒன்று தொழுகையிலே மரணம் வருவது சுதூதிலே மரணம் வருவது ஓதி கொண்டிருக்கும் பொழுது மரணம் வருவது ஜிக்ர செய்து கொண்டிருக்கும் பொழுது மரணம் வருவது தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது மரணம் வருவதுடன் எஹராம் கட்டி இருக்கிற நிலையிலே மௌத்து வருவது இதெல்லாம் நல்ல மௌத்துக்கு அடையாளம் அதிலை ஒன்றுதான் நோம்பு வைத்திருக்கிற நிலையிலே மரணம் வருவது விபாதத்திலே மௌத்தாகுவதற்கு மிக லேசான வழி அந்த நாளில் நோம்பு வைத்திருப்பது அவர் தூங்கியிருந்தாலும் சரி அவர் சிக்கல் செய்யலாவிட்டாலும் சரி அவர் நோம்பாளியாக இருக்கும் பொழுது மரணம் வந்தால் அவருக்கு நல்ல மரணம் வந்திருக்கிறது விபாதத்தில் மௌத்து வந்திருக்கிறது மௌத்தாகி இருக்கிறார் அஹமது வரக்கூடிய ரிவாயத் அமலாக மாறிவிடுகிறது அந்த நோம்பிலேயே அவருக்கு மரணம் வருகிறது என்றால் தஹரல் ஜன்னா சுர்க்கத்துக்கு போய் சேர்ந்து விடுவார் தனியார் சில பொழுது நம்முடைய கடைசி நாட்கள் வரும் பொழுது எங்களுடைய சாப்பாடு குடிப்பு எல்லாம் நிறுத்தப்பட்டு இருக்கலாம் அப்படிப்பட்ட நோய்களை ஒட்டுமல்லையும் பாதுகாப்பானாங்க சில பொழுது அப்படிப்பட்ட நோய்களில் சாப்பாடு குடிப்பு போவதே நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆஸ்பத்திரியில நாங்கள் ஐசியூல கூட இருக்கலாம் சாப்பாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இந்த நேரத்தில் கூட நாம் இதை மறந்துவிடக்கூடாது நம்முடைய கடைசி நாளாக இருக்குமோ என்ற எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கிறது என்றால் எதுவும் செய்ய தேவையில்லை நாங்கள் அன்றைய தினம் சுமக்கூடிய நேரத்தில் நோன்புடைய நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவ்வளவுதான் எதுவும் சாப்பிட தேவையில்லை எதுவும் குடிக்க தேவையில்லை நம்முடைய செயலையும் கூட போய் கொண்டிருக்கட்டும் நம்முடைய எல்லா சிகிச்சைகளும் நடந்து கொண்டிருக்கட்டும் உணர்வு மட்டும் இருந்தால் போதுவானது எதுவும் சாப்பிட குடிக்க தேவையில்லை நீயத்து வைத்துக் கொள்ளலாம் சுபகுடைய நேரத்தை வைக்க தவறிவிட்டால் நத்தலான நோம்புகளுக்கு எதுவும் சாப்பிடாமல் குடிக்காமல் காலையிலிருந்து இருந்து விட்டால் ஜவாலுக்கு முன்னால் பன்னிரண்டு மணி வரைக்குமே எங்களுக்கு வைக்கலாம் உணர்வு மட்டும் இருந்தால் போதும் நோம்பு என்று நீத்து வைத்துக் கொண்டால் எதுவும் சொல்ல தேவையில்லை நான் நோம்பு இருக்கிறேன் என்று நீயத்து வைத்துக் கொண்டாலே போதும் அந்த நாளில் மரணம் வந்துவிட்டால் சுருக்கத்துக்கு போய்விடலாம் பெரிய சகோதரர்களே சூரா ஹசுருடைய கடைசி மூன்று ஆயிரத்துக்கள் இருக்கின்றன அவற்றை யார் காலையிலே ஓதுகிறார்களோ மாலை வரைக்கும் எழுபதனாயிரம் மலக்குமார்கள் அவர்களுக்காக இஷ்டப்பார் செய்கிறார்கள் துவா செய்கிறார்கள் அந்த நாளில் அவர்களுக்கு மரணம் வந்தால் மரணம் மாலையிலே ஓதி காலையாவதற்கு முன்னால் மரணம் வந்தால் அந்த நாளில் ஷஹாது மரணம் அவருக்கு கிடைத்ததாக எழுதப்படும் அவற்றை நாங்கள் தவறிவிடக் கூடாது எல்லா காலங்களும் ஓத வேண்டும் குறிப்பாக இந்த கடைசி காலத்தில் அதிகமாக இந்த துவாவை நாங்கள் கேட்க ஆரம்பித்து விட வேண்டும் அடுத்தது எங்களுடைய கடைசி வார்த்தைகள் என்னவாக அமைய வேண்டும் அது சொல்லம் ராகுவாளிக சொல்லி தர மறக்க எங்களுடைய கடைசி வார்த்தையாக லா இலாகா ilaha illallah கடைசி வார்த்தையாக களிம ஆகிவிட்டதோ நேராக அவர்கள் சொருக்கத்துக்கு போய்விடுவார்கள் தன்னியத்துக்குரியவர்களே கடைசியாக இந்த வார்த்தை இவ்வளவு சொன்னால் போதுமானது லா இலாக இல்ல அல்லா மேலதிகமாக எதுவும் அவர் சொல்ல வேண்டிய தேவை இல்லை அல்லா கடைசி நேரத்தில் களிமாவை கூட லேசாக ஆக்கி வைத்திருக்கிறான் இன்னும் இன்னும் சந்தர்ப்பம் கிடைத்தால் சொன்ன சில வார்த்தைகள் இருக்கின்றன சொன்னார்கள் சொன்னிர் இவற்றையும் சொல்லி இருக்கிறார்கள் இவற்றையும் நாம் போதிக்கொள்ளலாம் இன்னும் சில வார்த்தைகள் வந்திருக்கின்றன அல்லாஹு சந்தர்ப்பம்ித்தால் நாங்கள் ஓதிக் கொள்ள வேண்டும் அவர்கள் தன்னுடைய கடைசி மூச்சுக்களை விட்டு கொண்டிருக்கும் பொழுது கேட்கிறார்கள் நான் உன்னை சந்திக்க வேணும் என்று ஆசைப்படுகிறேன் நீயும் என்னை சந்திக்க விரும்புவயாக கன்னியவர்களே இப்படிப்பட்ட விவாக்கல் இப்படிப்பட்ட தயாரிப்புகள் இருக்க வேண்டும் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அனைத்துக்கும் மேலாக அல்லாவுடைய உதவி தேவை நம்முடைய தேட்ட உண்மையானதாக இருந்தால் நம் உண்மையிலே ஆசை உள்ளவர்களாக இருந்தால் அல்லாவுடைய உதவி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் அரபு நம் அனைவருக்கும் கலிமாவுடைய மரணத்தை நசிமாக்குவானா நம்முடைய மன்னிப்பாயாகும் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக ஔாவுடைய மௌத்தை நசீபாக்குவாயாக வாழ்க்கையின் கடைசி பகலியை சிறப்பானதாக ஆக்கி வைப்பாயாக வாழ்க்கையின் கடைசி அமலை ஒரு சாலை ஆர நல்ல அமலாக ஆக்கி வைப்பாயாக சுபாதத்துடைய மரணத்தை நமக்கு நசீபாக்குவாயாக